அன்பு நேயர்களே சூரியகாந்தனின் இனிய வணக்கம் பாட்டோடுதான் நான் பேசுவேன் நிகழ்ச்சியிலே பெறாமொழி பாடல்களின் வரிசையிலே வருகின்ற தெலுங்கு பாடலை எதிர்நோக்கி நீங்கள் காத்திருக்கிறீர்கள் அல்லவா இதோ நேயர்களே ஏ எம் ராஜா பி லீலா ஆகியோரின் குரல்களிலே அந்த பாடல் வருகின்றது தமிழில் வெற்றி பெற்று அதே தருணத்தில் தெலுங்கு மொழிக்கும் சென்ற இது மிஸ் அம்மா என்று தெலுங்கிலே இதற்கு பெயர் சூட்டப்பட்டது தமிழிலே மிஸ்ஸி அம்மா என்று வந்த இது தெலுங்கிலே இந்த படத்தில் என் டி ஏ நாகேஸ்வர ராவ் எஸ் வி ஜமுனா போன்றோர் திறம்பட நடித்திருப்பார்கள் இதிலே நாயகியாக அமைகின்ற சாவித்திரி நாயகனான என் டி ராம்ராவுடன் பிணக்குற்று தன்னுடைய அறைக்கு சென்று தனித்திருக்கும் சூழலிலே வெளிவாசலில் நின்றபடி வானத்து வெண்ணிலவை பார்த்து தன்னுடைய இத்தகைய நிலமையை மாற்றுவதற்காக நீ பூமிக்கு வர வேண்டும் என்கின்ற பொருளில் ராவாயு சந்த மாமா என்று பாடுவதாக அமைந்திருக்கும் இந்த பாடலிலே மனதை நிகிழ வைத்த நாயகி வெளியில் வந்து நாயகனுடன் சேர்ந்து இந்த பாடலை பாடுவதாக அமைந்திருக்கும் ஆக வித்தியாசமான ரசனை மிக்க ஒரு டூயட்டாக இதை நாம் கருதி இரண்டு மொழிகளிலுமே வெற்றி பெற்ற பாடல் இது என்று சொல்லத்தக்க அளவிற்கு சையமைப்பு பாடியவர்களின் குரல் நயம் அதோடு மட்டுமல்ல நடித்த நடிகர் நடிகையர்களின் அந்த சிறப்பு அனைத்தும் சேர்ந்து இந்த பாடலை மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் பாடலாக செய்திருக்கிறது தெலுங்கு மொழியிலும் இந்த பாடலுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே தமிழின் சுவை தெலுங்கில் எப்படி பிரதிபலிக்கிறது என்பதை நீங்கள் கேட்டு ரசியுங்கள் நேயர்களே காமந்த முதலி ோய் சாமந்த முலபதிக்கி போரே கதிப்பதி போரி பலம தயனுக்கே தன மதமேமோ தனதி மன மதம் அசலே படதோய் தன மதமேமோ தனதி மன மதம் மாட்டே தனி